தலைப்பு தைரியத்தோடு துணிச்சலாக இருப்போம் வருவது வரட்டும் போகுவது போகட்டும் எதுவும் இவ்வுலகில் நிரந்தரம் இல்லை ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள் ஆனால் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள் ஏமாற்றம்தான் மிஞ்சும் அன்புடன் நட்டினையின் கவிதைத்தாரலுக்காக புத்தூர்ஜி ரேவதி கணேசன்